व्याधीदमे आती कहो मंगलशरी यमधर्मराज अहम एला प्रेमिका इतने அப்பதான் மூச்சு பன்னெண்டு மடியில எடுத்து வச்சு உடனே பஞ்சம் வந்து கருப்பா ஒரு புருஷன் வந்து சத்தியவான் அவன் ஆறு பிச்சு இழுத்தானே அதுக்கு மேலே எனக்கு தெரியல ஒரு திவ்ய புருஷன்னதாரு கேட்டாளாம் என்னுடைய மடிய தூங்கி போயிட்டே வந்து அனுகிரகம் அவனுக்குமராஜாவா வந்தால் எங்க வந்தாள் அதெல்லாம் நாளைக்கு சொல்றேன் உதயமானதுக்கு அப்புறம் ஒரு மணி இருக்கள் புருஷனுக்காக தர்ம தேவத்தையோட அப்படி இருக்கு பார்த்தேட் நாள் ஆமா எல்லாம் நடு உடனே எழுந்திருந்து போன அழுதானா சத்தியமா என்ன பகல்ல ஒரு மணி கூட ஆயிட்டா கூட எங்க அப்பாவும் அம்மாவும் துருக்க மாட்டாலே ராத்திரி ஒரு மணி ஆயிட்டா அப்பா அம்மா தாங்க மாட்டாளே அழுதானா அநாதே பிரருணத் திமாபி மகிஷ்காம் தவிப்பாளே எங்க அப்பாவும் அம்மாவும் கண்ணல் கண்ணில்லாத பிதாவும் அன்பு வச்ச அம்மாவும் தவிப்பவர்களே நான் என்ன வாங்கிய ராத்திரி ஒரு மட்டும் இங்கே இருந்துட்டேனே வாக்கவுட்டுகள் தான் நாள் யாசர் மதமே பிரிமா குரு மமா விஷயம் சொல்ல வேண்டியதற்காக மறுபடியும் சொல்றேன் சாவித்ரி வரம் கேட்ட கிரமத்தை கேட்டீர்கள் பார்த்தீர்கள் கேட்கிறார் கடைசியில் கேட்கும் போது யமனை ஏமாத்துவதற்காக சத்தியவானுடைய உயிர் எனக்கு வேணும் என்று கேட்காமல் வேற ஒரு விதமாக கேட்டார்கள் அது கேட்ட போது நீங்க எல்லாம் சிரிச்சீர்கள் ஏதோ யுக்தி கோமிட்டிகள் வர கேட்கற மாதிரி ஏதோ யுக்தியா கேட்டுட்டாளே நீங்கள் சிரிச்சீர்கள் அதற்கு அதை பத்தி ஒரு வார்த்தை சொல்றதுக்காக இப்ப வந்த ஸ்திரீகளுடைய ஆசை குழந்தை வேண்டும் என்கிற ஆசை அவளுக்கு இங்கிருக்கிற ஆண்கள் எல்லாம் என்ன நினைச்சா நீச்சீர்கள் என்று போயிட்டான்னு நினைச்சீர்கள் அப்படி அல்ல அவள் சத்தியவானை கோருவதும் புருஷனை கோருவதும் ஸ்திரீனுடைய உள்ளத்தை தெரிஞ்ச அவர் ஆசிரியர் எழுதியிருக்காரு குழந்தைகள் இருக்க வேணும் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தர்மத்துக்கு அனுசரணையாக சுபாவமாக கேட்டாலே தவிர யுக்திக்காக கேட்கல அந்த சுவாவத்தை அனுசரித்து அவள் கேட்டதை கண்டு யமன் கொடுத்துட்டான் அந்த வரன் தானாக வந்து சேர்ந்தது அது ஏமாத்துறதுக்காக கோணல் வழி வேண்டியதில் எவனை யாரால் ஏமாற்ற முடியும் நேராக கேட்டிருந்தும் வாங்கிட்டு போயிருக்கான் அப்படி கோடல்ல வியாசர் சொல்லும் போது அவன் உள்ளத்து தாயினுடைய ஸ்திரீயனுடைய உள்ளத்தை தெரிஞ்சு அந்த மாதிரி பாஷை ஏற்பட்டிருக்குது அந்த மாதிரி வரண் ஏற்பட்டிருக்குது இதை சொல்லத்தான் அவள் பால் சாப்பிடறதுக்கு அவகாசத்துக்காக விட்டா எனக்கு நூறு குழந்தைகள் வேணும்னு கேட்டால் இடத்திலிருந்து குழந்தையை பெரிய பாக்கியம் நினைச்ச தேசம் இது ஒரு அபிப்பிராயம் அப்புறம் தான் புரியுது அதாவது சத்தியம் அது உள்ள பூந்து அது அபிப்பிராயம் போய் சொல்றது இருக்கே புகுஷ்ணமும் அதை வந்து அவாபத்தி எதுலையும் என்னமோ யோசனை பண்ணிவிட்டா வந்து உட்கார்ந்து சொல்லுவாள் சாப்பிடுற சமயத்தில் சொல்லி பண்ணம் அவ்ள அவளுக்கு பொ பொறுப்பு இருக்கு தேசத்துல மனச பத்தி இவ்வளவு கவலைப்படுற ஒரு பெரியவாழ் மகாபாகியம் என்ன பண்ணினா அம்மாவும் அப்பாவும் தேடுவாளே ராத்திரி ஒரு மணி ஆயிட்டுதான் கைய தூக்கிண்டு கண் வந்து பத்னியோட கூட கடல்லாம் அலைஞ்சி இருத்தி ரத்தம் கொட்டுவது ஓடி வந்து கூட்டு அவ ஆசிரமத்துல கூப்பிட்டு உட்காந்து வச்சுக்கிண்டு சுவர்ச்சஸ் ஒரு ருஷி அவர் கூப்பிட்டு சொன்னாரா சாவித்ரி தபா சமேக்தீவ் சத்யவாய்ப்பு சொன்னாராம் பயப்படாதே ஏன் அழு உம்ம நாட்டுப்பண்ணான சாவி தெய்வத்தை பூஜிச்சிருக்காள் சத்தியத்தை நம்பினவள் அவள் தெய்வமா தன் புருஷன் நினைச்சவள் அவ கண் கலங்காது அவளுக்கு கஷ்டம் வராது அவன் கஷ்டம் படுவார் ஆகினாலாம் ரிஷிமயா தோதே ய்டோஷிதா ரிஷி சொன்னாராம் என்ன சொன்னார் ஆனந்தங்களுடன் மூடின வேதங்களை நான் முழுமையை அத்தியனம் பண்ணினேன் தபச பண்ணியிருக்கேன் மகாமந்திரங்கள வாக்கினால ஜபிச்சிருக்கேன் உமாரம் பிரம்மச்சரிய ாம் குமாரபாவத்தில் இருக்கும்போது தர்மத்தை அனுஷ்டிச்சிருக்கேன் பிரம்மச்சரியத்தை சரியாக அனுஷ்டானம் பண்ணி அக்னிய பூஜை பண்ணி குருக்களை தெய்வமா நம்பி ஆராதிச்சிருக்கேன் என் வாக்கில பொய் வந்ததில்லை அனே சர்வம் இந்த தபசேல் நடத்தில இருப்பதனால எனக்கு எல்லாம் தெரியும் சத்யவான் சௌக்கியமா சொன்னதில்லை அவர் வாக்கால் அனுகிரகம் இப்படி சொன்ன உடனே இருந்து ஓடினாள் குழந்தைகளை பார்த்ததே ரெண்டு பேரும் நமஸ்காரம் அப்போதமர் சொன்னார் நீ அவன் பையன் என்ன சொன்னான் சத்தியவான் தலைவலி கொடுக்காம கருப்பா ஒரு பெரிய புருஷன் வந்தான் அதான் எனக்கு தெரியும் அப்புறம் ஒண்ணுமே தெரியல இது மாதிரி என் ஆயுசனா நான் தூங்கினதில்லை இது மட்டும் தெரியும் நான் சத்யவா ரூத்தமர் சொன்னார் இதே உன் பையனக்காரியும் சாவித்ய காலும் தெரியும் நாள் உடனே சாவித்ரி சொன்னாலாம் யவ தர்மராஜா நேர வந்தாள் அவன் கட்டவர்கள் பிரமாணம் என் பிரபுடைய குருகனுடைய ஆத்மாவை கயத்தை கட்டி எடுத்துன்னு போனால் நான் சரணத்தை விழுந்து நமஸ்காரம் பண்ணி கெஞ்சி கேட்டு பிரார்த்திச்சு நீங்க அந்த வரம் கேட்டேன் உங்களுக்கு கண் தெரியணுமே ராஜ்யம் கிடைக்கணும்னு சொன்னேன் என் பிறந்தாத்துல நூறு குழந்தைகள் பிறக்கணுமே எனக்கு நூறு குழந்தைகள் பிறக்கணும்னு கேட்டேன் நானூறு வருஷம் என் பர்த்தா ஜீவிச்சிருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் தெரியு ஆசிர்வாதம் பண்ணினாள் அதனால எனக்கு கண் வந்ததும் ஜமசேரும் சந்தோஷப்பட்டான் ஆசீர்வாதம் பண்ணினாள் உதயமாய் ஸ்நானம் பண்ணி காய்த்தி ஜபிச்சுட்டு நிற்கிறாள் பத்து இருபது மைலுக்கு சைன்யமும் தேரும் பல்லக்கமா வருது பாத்திய கோஷத்தோட அங்கிருந்து பிரமாதமா வருது அங்கிருந்து ஜனங்கள் எல்லாம் வந்து மந்திரிகள் அனுப்பிச்சாள் மந்திரிகள் உங்க மந்திரிகள் எல்லாருமா சேர்ந்து உங்க சத்ருவான ராஜாவை வதம் பண்ணி விட்டாள் கண் தெரியாத நீங்க தான் ராஜாவா இருக்கணும் பல்லாக்கரை அழிச்சு பிரஜைகள் வந்து ராஜ்யாபிஷேகம் பண்ணி சத்தியவானுக்கு யோராஜாபிஷேகம் பண்ணி சாவித்ரியும் சத்தியவானும் பகாலம் பரமக்ஷமத்தடைஞ்சு புத்திர எங்கேயும் பிறந்து சாவித்ரா வேறோட கூட மாலவாழ் பிறந்த நூறு குழந்தைகள் பிறந்து மகாபாகியத்தை அடைஞ்சாள் இந்த சரித்திரத்தை யாரு கேட்கிறானோ எச்சேதம் உத்தமீகா துணம் இந்த சரித்தம் கேட்டவன் சர்வ சுகத்தையும் அடையவன் சர்வ காரியசுத்தியும் ஏற்படும் அவனுடைய ஜென்மாவில் துக்கம் ஏவராதுன்னு பலஸ்ருதி சொல்லி மார்க்கண்டே சுவாமி அப்படி சாவித்ரி எப்படி காப்பாத்தினாலும் அப்படி திரௌபதி உங்களை காப்பாத்திருக்காள் மகாபாக்யசாலினி திரௌபதினு அனுகிரகம் பண்ணின புண்ணிய சரித்திரம் நாளைய தினம் தர்மவியாக ஒரு பதிவிரதனுடைய மகிமே ஆமா ஒரு வேரன் தர்மம் சொல்வதும் ஒரு பதிவிரதே ஒன்னும் தெரியாத ஒரு பதிவிரதைக்கு ஞான திருஷ்டினால அவள் அடைஞ்ச பெரிய மகாத்மியம் அப்படிப்பட்ட தர்மவியாக உபாக்கியானம் நாளை தினம் அஞ்சு மணிக்கு இப்போ அந்த சைரியமான இருக்கலாம் இருக்கு அப்படி எல்லாம் சன்னேசத்தினுடைய தன்மை வந்து போனியில எந்த சந்தித எந்த நாளை எப்படி இயந்திரத்துல எந்த நாட்டு செய்யணும் அச்சாரியால் போதுவாக்குற பொழுது இந்த ஆற்றுக்கு என்ன இத்தனை பெருமை போறேன்னு கொள்ளையெல்லாம் போனா போய் பார்த்துட்டு ரங்கநாசி கோவில் கொள்ளையில அந்த பாதத்துக்கு நேரம் இருக்கு நூல் வச்சு அழக அந்த பாதத்துக்கு நேரம் நம்ம இருக்கு இந்த சரணம் இந்த ஆத்துல இருக்கிறதுனால இந்த ஆற்றுக்கு பெருமை முத்தனவா அக்னோத்திர மன்னடம் பிதாமஹர் அக்னோத்திர மன்னடம் எந்த சொல்லி அது உள்ள போய் உட்கார்ந்து கூலி பண்ணினாள் அவளை பார்த்துலேயே ஒத்தப்பட்டாள் உச்ச ஒரு நாள் மண்ட அப்படி அவ்வளவு பெரியவாளு சமாளிக்கு மடத்து செலவா யாராவது ஏகாசித்தாரு கொண்டாடினாள் அவன் வந்து புதுக்கோட்டையில கிராம நாளா அண்ணன் பண்றோம் அது இன்னைக்கு எதிர்ச்சியா அவ வந்து மகாலட்சுமி எத்தனை பேர் வாங்கிட்டு போகணும்னு நாளைக்கு சுக்கரவாரம் நாளைக்கு வாங்கிட்டு போகணும்னு பண்ணா அப்படியே சொன்னேன் இங்க வந்து பதினஞ்சு நிமிஷமாக நீங்க ஆரம்பே பொதுவா சூரியனை ஆறு உதவியா பண்றாங்க சத்தியாருடைய உதவியினால்தான் விஷயத்தை கிரகிக்க முடியும் விரும்பத்துக்கு அப்படி இல்லை அது சொல்ல வயிற மோதிரத்தை போட்டு தான் இருக்க அதை எடுக்கிறதுக்கு வழக்க வேண்டியிருக்கு அப்புறம் வழக்க பாக்கிறதுக்கு என்ன ஒண்ணு கிடையாது வழக்கு பார்க்கறதுக்கு இன்னொரு அந்நிய தரிசனத்துக்கு பிரம்ம பிரகாசம் தேவை பிரம்ம தரிசனத்துக்கு ஒரு இன்னும் பிரகாசம் தேவையோ அது சுப்பிரகாசு அது போய் இந்த ஆதித்யானே ஜீவன் இவன் பிரிச்சு கொடுப்போம் யாரு வேதம் இல்லைன்னா ஆத்மாவு தெரிந்து கொள்ள முடியாது பிரம்ம தெரியாது என்று வேதனை மாதாவான வேதனை ஆனா அது தெரிஞ்சின்னு என்ன ஆகணும் அரசு சோகம் ஆத்மவிக்கு இந்த சோகம் போகணும் ஆனா ஆத்மாவை தாண்டா போகும் துக்க நிவர்த்தி வேணும்னு எல்லாருக்கும் அன்பிருக்கு அவன் தாண்டா சோகத்தை அதனால தெரிஞ்சுக்கணும் அவனை பிரிக்க முடியாது அஜ்யானியால பிரிச்சு கொடுக்க முடியாது மாதாவாக இருப்பது அவன் பசி இல்லாதவன் சா இல்லாதவன் எரை இல்லாதவன் பாவம் இல்லாதவன் என்று காண்பிச்சு எதுவும் கேட்டால் அந்த தர்மம் நாள் எந்த தர்மம் நாள் பகவான் ஆராதிப்பது நாமக்கம் கீர்த்தனம் பண்ணுவது பண்ணுவது இந்த புஞ்சரூபமான பிரம்மன் தான் ஆத்மஸ்வரூபத்தை அஸ்தமா காண்பிச்சு கொடுக்குமா கடைசியில இந்த சுரூபம் எதுல போய் நிலைச்சு நிக்கிறது எது சகுணமான ஆத்மஸ்வரூபம் நிர்குணமான பிரம்மத்திரத்துல சத்தியமான சத்தியே சத்தியமான வள்ளாருங்க கொண்டு போய் காமிச்சார் காமிச்சா ஒரே ஜலமா இருக்கு இது உங்க போய் கடைசியில் முடிவடைகிறது சமுத்திரத்திலே அப்படி எங்க போய் இந்த ஜீவாத்மா முடி அடைஞ்சி இருக்குதாங்கிற இடம் எதுனாலும் சத்திய புதிப்பது சத்தியமானும் நாளையினரும் எட்ட பிரச்சின நூத்தி இருபத்தி நாலு கழிவுக்கு ஆஹ் நாலு கழிவுக்கு நாலு பதில் ஆயிருக்கு ஆயிரத்தி நூத்தி இருபது கழிவாயிருக்கு நடக்க போகுது பரமாத்மா தீபத்தும் கிருஷ்ணாவதாரம் செய்து தாட்ட அடைந்த காலத்தில் அந்த வாட்டத்தைப் போக்கி தர்மம் மலர்ந்து உயர்ந்த புஷ்பமாக இருக்கும்படிக்கு அனுகிரகம் மண்ணினே அவதாரம் கிருஷ்ணாவதாரம் ஏதா எதா தர்மசான்பவந்து பாரத்தானே பகவான் பதிஞ்ச மண்ணி தர்மம் மாட்டமடைந்தால் நான் அப்ப வந்து அவதாரம் பண்ணிவிடுவேன் என்று சொன்ன பிரகாரம் துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவதாரம் செய்து தர்மத்தை சமஸ்தாபனம் தர்ம சமஸ்தாபனம்னா என்ன நாள் பரித்ராணி சாசனா சாதுக்களை காப்பாற்றுதான் தர்ம சம்ரட்சணம் பால் நிறைய உண்டாகணும் என்ன பண்ணணும் கணர் உரிச்சினா போருமா நீவே ஜலத்தை பாய்ச்சினா போருமா பசு மாட்ட வழங்கணும் அது மாதிரி தர்மம் நல்லா வித்தியாகனம் நல்லா இருக்கணும்னா பரித்ராணா சாசனா சாது பரித்ராணம் தான் தர்ம சமஸ்தாபனம் நல்ல வாழை ரட்சிக்கிறது நல்ல வாழ்க்கை உபகாரம் பண்றது நல்ல காரியங்கள் பண்றவாழ ஆதரிக்கிறது இது நம்ம தேசத்துல சத்தோஷமா செய்வது இது ஒரு பெரிய மாதிரி ஒரு தர்மம் பண்றாங்க சேமத்தை கொடுக்கக்கூடியது அப்படி நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு காரியங்களையும் அப்படியே ரட்சிப்பதற்கே அதுதான் சாது தர்ம சமஸ்தாபனம் பரித்ராணாய சாது நாம் விநாசாயிச்ச துஷ்கிருதனம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சாதுக்களை பரித்ராணம் தானா துஷ்டர்கள் நிழ்த்தி அடைஞ்சிவிடுவாள் சாதுக்குள் நிபுகாரமா ஜபங்கள் தபு தானம் மந்திரம் ஹோமம் இத பண்ணிட்டு இருந்தாலே தானா துஷ்ட நிகழ்ச்சி ஏற்பட்டு துஷ்ட நிகழ்ச்சிக்கா நான் ஒண்ணு பண்ண பண்ணி துஷ்டம் கூட நல்லவனா ஆகிடுவான் அப்படி எல்லவன ஆகாத கம்சன் கம்சனம் அப்படி இருக்கணும்னு தான் சுவாமி விரதம் பண்ணினாள் எத்தனையோ பேர் நல்லவனா ஆயிட்டாள் வதம் கூட பண்ணி என்ன பண்ணினாள் அவனே அவன் நல்லவனா தான் ஆயிக்கிறாள் அவன் உடச்ச பாத்திரத்தை விட்டு ஆத்துல இருக்கிறத பித்தளை பாத்திரத்தை மறுபடியும் அந்த கங்காளமா பண்ண சொல்லுவாள் அதை நல்லா ஆக்கி விடுவோம் புது பாத்திரமா பண்ணிவிடுவோம் கடையில கொடுத்து அப்படி பகவான் நல்லவனாத்தான் ஆக்கினாள் கம்சாத்திகளை அது புரியாமல் சுவாமி ஒரு அம்மா பேசிட்டாள் பேப்பர்ல கம்சனம் வதம் பண்ணிவிட்டாள் அதனால பகவான் வந்து அப்படி பண்ணிட்டா பண்ண இது வடக்கு இது மாதிரி சொல்லாம இருந்தாலே நினைக்க இந்த கதைக்கு மூசி சம்சாரம் போய் ஆரம்பிச்சிருக்கா அவள் இதை போய் சொல்லணும் அவர் ரொம்ப பரமஸ்திகர் பரமசார்மிக்கிறவர் ஏதாவது நம்மக்கு ஏதாவது சித்தத்தில் ஏதாவது போடாரு தெரியல அப்ப அது பேசி நம்ம விசாரமா அதை பேப்பர்ல வேற போட்டுட்டான் பேப்பர்ல போடாமல் இருந்தா நன்னா கூட இருக்கும் ஏதோ அவருக்கு சித்தத்துல ஒரு கலக்கம் இருந்தது ஏன்னா அத போய் போடணுமா பேப்பர்ல வந்ததுன்னு நிஜமா நம்ம சொல்லித்தான் இருக்கணும் சொல்லியிருந்தா அவர் சித்தத்தில் ஏதோ கலக்கம் ஏற்பட்டு இருக்கணும் அது ஒண்ணு சந்தேகம் தர்மம் வந்து ஒரு நாளும் தர்மோ விபதீதி விபிரதிசத்தானது ஆச்சாரியை சொன்னால் தர்மம் மாறுபாட்டை அடையும் என்று சொல்வதன் கூட சேரவே சேராது தர்மம் என்னை லட்சிக்கும் அது கைவிடும் அது கெடுத்துவிடும் அது காக்காது என்று சொல்லோட சேர்க்கவே சேரவே சேராதா அப்படிப்பட்ட ஒரு பெரிய நம்ம ஹிந்து மதத்தில் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய தத்துவம் அந்த தத்துவத்தை அந்த தர்மத்தினுடைய பெருமையைத்தான் மகாபாரதம் பொழுமையும் ரொம்பவர்களுடைய என்னடா என்னமோ பிரபாதமா வந்து நான் தூக்கி வச்சேன் புடிங்க வச்சு அதனாலதான் சேனேந்திரன் பெரிய மகாகவிஷன் பாரத சரித்திரம் யாசர் வந்து ஒரு சொப்னத்தில சொல்லி ரொம்ப மகார்கவி சேவேந்திரன் சேமேந்திரன் நீ வந்து பாரதம் எழுதணும் நான் லட்சங்கள் ரொம்ப பேர் கிட்ட வரமாட்டேங்கிறார் அதை பார்க்க மாட்டேங்கிறாள் ஒரு விட்டு பருவாவில் படிக்க மாட்டேங்கிறாள் நீ ஐயா ஸ்லோகத்தில் எழுதுவே யாசர் சொன்னாளா சொப்பனத்தில சொப்பனத்திலேயே அவர் காலம் பிடிச்சதுன்னு விட்டு ஸ்லோகம் எழுதிட்டார் சேமேந்திரன் உடனே உதயமானது எழுத ஆரம்பிச்சுட்டாள் சேமேந்திரன் கடைசியில் பாரதம் எழுதிட்டு சொன்னாள் இந்த பாரதத்தை பிடிக்கத்திலிருந்து இவைக்கு பகவான் நம்பனும் இது தெரியுது நான் என்னன்னா ரத்னோதாரமுதிரவசனம் புவம் கௌரவோருதனிதஜித விஜய கச்சைட்சிதம் ரத்தங்கள் சமுதிரங்கள் உழ்பட்ட பூமி எல்லாம் ஆமா துரியோகனுடைய ஆர்ஜிஸ் இல்லாத இடம் இல்ல அப்படி சென்னுது பூமி மூக்க சென்னு அப்படிப்பட்ட துரியோகனும் மேலே ரத்தத்தைத் தொடைப்பதற்கு ஆள் இல்லையாம் பக்கத்தில் ஜீவன் பட்சிதா சன்னாயிகளும் பரந்துகளும் கழுதுகளும் குத்துருதான் வந்து குத்துறபோது நகரத்தில் வந்து கண்டுபிடிக்க முடியல சரீரம் சரீரத்துக்கு உள்ளே இந்த ஒரு சரீரம் கிடக்கு துர்யோசனோ ஜீவன் அவன் கி இப்படி ஆச்சு விஸ்வஜய அர்ஜுனனுடைய உலகம் முழுக்க ஜெயிச்ச விஸ்வஜெயி அவன இடையர்கள் வந்து சுவாமி வைகுண்டம் போன உடனே அங்க இருந்து சுவாமியனுடைய பத்திரிகளை எல்லாம் ஒரு அடையாளம் ஆஹாஹா பகவான் தெய்வ பலம் போனதை நமக்கு எல்லாம் அப்பா என்ன ஒன்றும் பண்ணாதே அர்ஜுனன் எதுக்குலூக்க கோரைனால அடிச்சு போச்சான் என்னால என்ன தெரியுது தெரியுமா கூட்டம்மா உத பகவான் குடும்பம் மனசேடாங்கிறது ல தூக்கத்திற்கான சொப்பனம் போல் அவன் சொப்பனத்திலே யானை வந்தா போல கண்டான் குதிரை வந்தா போல கண்டான் ஏதாவது இங்கே இருந்து நாலு மயில் வேறு போறதுக்கு பிரயோஜனப்படும் போது ஏதாவது சொப்னத்திலே லட்சம் ரூபாய் பணத்தை மூட்டையா கொண்டு கட்டி பக்கத்துல வச்சா போல கண்ணாள் கிளம்பு சீனு பட்டாசு வாங்குறதுக்கு உபயோகப்படுமாதுனம் இது அது சின்ன சொப்பனா இது பெரிய சீர்கொப்னம் அவன் ஞானிகள் இது பெரிய சொப்பனம்னு சிரிச்சென்றிருக்காள் நம்ம பார்த்து ஞானம் தூக்கத்துல சொப்பனம் கத்துறவன பார்த்து வெளிச்சென்றவன் சிரிக்கிறோம் அப்படி இந்த பிரபஞ்சம் போயின்னு நினைச்சுக்கிண்டு அந்த ஞானத்தினால வீழ்ச்சிக் கொண்டிருக்கிறான் நாம் ராத்திரி மணிக்கு என் தலைய ஒட்டி தலையை திருடின்னு கூட்டா என்னவா கத்த முடியும் சம்பந்தம் இல்லாம சத்துவன் அப்ப பக்கத்துல இருக்கிறவன் வந்து லைட்டு போட்டுப்பான் அது மாதிரி நம்ம பார்த்து சிரிக்கிறாராம் ஒானவா குழந்தைய அப்புறம் இன்னொரு வழக்கண்ணெ சாப்பிடுவதற்கு பலம் பிஸ்கோத்தும் முறுக்கும் என்று நினைத்துக் கொள்வாள் ஆனா அம்மா உன்னுடைய மனப்பூர்வமான எண்ணம் அப்படி இல்லை என்னன்றால் அவளுடைய கபடமா அம்மா சொல்லுவாள் அது மாதிரி மாதாவாகிற வேதமும் வேதத்துக்கு உப்பான கதைகள் சொகா போடு சொல்லி அப்படியே கத்தோய் மனசொக்கா தீட்டு வழக்கண்ண சாப்பிட முடியாது அம்மா பண்ணி உள்ளே இருக்கிற வளத்தை போகுதியா பண்ணுவது போல அப்படி நம்ம புராணங்கள் வித்தியாசங்கள்லாம் வீழ்ச்சிகள் புரியது பஞ்சபாண்டவர்கள் உட்கார்ந்து கொண்டு பெரியவர்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் காலத்தில் ஒரு மானு ஓடி வந்தது கடமை கூட்டத்துக்குள்ள ஓடி வந்து ஒரு மரத்துல வந்து உரைஞ்சு பெரியவாடலாம் அப்பா இருக்கிற காட்டுல மரத்துல அந்த கடையில ஒரு பெரியவர் தன்னுடைய அக்னிஹோத்திரத்தை மூணு அக்னியும் நிச்சயம் பாலால ஹோமம் பண்ணணும் இங்கிருந்து வேற ஊருக்கு போவதா இருந்தா அரசையில இந்த அக்னியை அந்த அக்னியில் கொண்டு போய் இந்த அரசையை காட்டி மந்திரம் சொல்லி அதை எடுத்து மான் தோலை போட்டு கட்டி கயத்தை போட்டு கட்டி கையில் எடுத்துட்டு போவாள் பத்னி கூட பிடிச்சுட்டு போகணும் அவர் ஒரு மர கடையில கட்டி வச்சிருந்தார் கயத்தை போட்டு அந்த கட்டையில மான் போட்டு மேல சித்தி மேல ஒரு கயத்தை போட்டு கட்டி வாங்கி இருந்தார் இந்த கட மா அது வாட்டின்னு எடுக்கணும்னு குச்சி குத்து உடனே இது ஓடி போயிடுத்து ஓடினா அந்த பிராமணன் வந்து இவ்வாழ்கிட்ட வைதா பாண்ட வாழ்க்கை என்ன சத்தியா நீ அந்த அரங்கிக்கட்டை திரும்ப நான் உயிரை விட்டு சாப்பிட மாட்டேன் சொல்றாரு உடனே அஞ்சு பேரும ஓடினா ஓடி அந்த மானம் ஒன்றும் பண்ண முடியல இவ்வாளுக்கு தெரிஞ்ச அஸ்தங்கள் எல்லாம் பிரயோகம் பண்ணியும் ஒன்றும் பண்ண முடியல ரொம்ப தூரம் ஓடி வருஷமும் ஒரு ஆலமர சரியில் போய் அஞ்சு பேரும் படுத்து விட்டாள் பசி தாகத்தினாலே அப்ப ரொம்பிருந்த அண்ணாவை கோவிச்சு நம்ம குடும்பத்திலே ஒரு பிரம்மத்தை திறந்து சாதி எடுத்து கொத்தி திறந்து கொண்டு போய் கொடுக்க சாம்பு பட்டு முடியாது போயிட்டு வாங்க சொன்னது து நாம் செய்ய வேண்டிய காரியத்தை தப்பிச் செஞ்சோம் இல்லை அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் வருவானே சம்சயம் இதனால நமக்கு இப்படிப்பட்ட ஆபத்து வந்தது இப்படி ஓடி வருவானே தாகமும் பசியும் வந்து இப்ப சாப்பிடறதுக்கு இடம் இல்லாம குடிக்க ஜனம் இல்லாம காட்டுல எல்லாரும் கீழே எப்படி வந்து படிச்சிருந்தோமே என்ன தத்துவம் உடைய பலன் என்று கட்டாயம் கஷ்டம் வந்தபோது எதுனாலே யோசனை கஷ்டம் இல்லாமல் ஒன்னு வராது வேற போடாமல் செடி உழைக்காது சுகத்தையும் துக்கத்தையும் பிரிச்சு கொடுக்க தர்மம்னு ஒரு தேவத்தை ஒண்ணு அந்த தர்ம தர்மஸ்து விபகத்யம் உபயோ புண்ணியோ நாரபா சட்டத்தில் சொன்னார் துக்கம் வந்த போது அழப்படாதப்பா பாபம் பண்ணின அழுது இருக்கணும் நீ பண்ண கர்மா போஸ்ட்மேன் அவரை லெட்டர் வந்து சாணம் இல்லாம பாதிப்ப இல்லையா கண்ணத்தில் அறிவிங்க எடுத்துக்கிடுவான் என்ன விஷம் காரணம் அவரை போய் வெயில்லாம அது மாதிரி தெய்வம் செக்ரெட்டரி மாதிரி தெய்வம் நாம் பணம் போட்டிருந்தா கொடுப்பார் கடன் வாங்கி இருந்தாரு பேங்க் செக்ரெட்டரி மாதிரி தெய்வம் அங்க பேங்க்ல பணமே போடாது வரும் பையன் செக்ரெட்டரி பார்த்து என்ன எல்லாருக்கும் செக் கொடுத்தா பணம் கொடுத்து என்ன கூட்டம் கொடுக்க மாட்டேங்குற சண்டை போட்டான் அவர் என்ன சொல்லுவார் அது மாதிரி தான் தெய்வத்தை போய் நிந்திச்சானையான ஒரு முக்தா பேங்க் செக்ரட்டரிய பார்த்து பேங்க்ல பணம் போடாத எம்பிஆரு புரியும் அத போல பகவான தானா அவன் காப்பாற்றுவான் அதனால தர்மார்க்கும் புண்ணிய பாபத்தை பிரித்து கொடுக்கிறது ஜீவனுக்கு அவர்கள் கொண்ட கர்மபலத்தை நாம் நம்ம கண்டு தெரியல என்ன பிரயோஜனம் என்ன பண்ணுவோம் தர்மபுத்திரன் அர்ஜுனன் நகுலன் சகதேவன் ரொம்ப கடுமையா போயிடுச்சுன்னா சகதேவன் அர்ஜுனன் பேர் அவர்களை விட்டு சொல்லி பிரயோஜனம் இல்லையா அன்னைக்கு ஒரு பிரயத்தை காணாம நாம் அன்னைக்கே கர்ணனை கொண்டு திரௌபதி சபைக்கு பிடிச்சிருக்கணும் என்ன பயங்கர எல்லாரையும் நான் சலையை சொல்லிட்டு சகதேவம் ஆரம்பித்த போதே இருக்காங்களா ரொம்ப விபரீதமா பேசினாள் அப்ப நம்ம புத்திரம் கூப்பிட்டு ரொம்ப தாகம் தாண்டல ஒன்பது ராத்தாக்களும் கீழே சோழ்ந்து பஞ்சிருக்காங்க ஜலன் கொஞ்சம் கொண்டு வர கையில பாத்திரம் இல்லை அம்புலா தூணிலே ஜலம் வர போன போன நகுலன் ஒரு மணி ரெண்டு மணி அடிச்சு வரல ஒரு மணி சகதேவன் அமைச்சாள் அவங்க போய் எங்கூர் பெரிய போய் ஜலம் போனதே ஒரு ஆகாசத்திலிருந்து ஒரு எற்றம் கண்ணுன்னு தெரியாம சொன்னால் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம என் குளத்துல வந்து ஜலம் எடுக்காது கேட்ட பிடிச்சான் நாலு பேர்களும் சமூகத்திரம் போனாள் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு ஜலத்தை சாந்து பார்ப்போம் ஜலத்தை கிட்ட போனதே கட்டிட்டு உடனே யாரும் இப்படி கத்தரை நான் யாரா இருந்தா என்ன ஜலத்தை குடிக்கிறாங்க நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு உன் பாதாக்கள்லாம் என்ன அனாதரம் பண்ணி பண்ணதுனால எல்லாரையும் எடுத்துக்கள் தள்ளிருக்கேன் பவித்தா நீ அஞ்சாவது தெருவி ஆயுடுவேன் கலத்த குடிக்கல நோய் திருவிழிவரை நினைத்த காட்டுறாள் அஹம்பதா ஸ்ரீவலம நீ நான் ஜலத்தில் சஞ்சரிச்சு கொண்டிருக்கும் கொக்காக்கம் ஜாதி அஹம்பை மத்திய நீங்க வந்து கொக்கல்ல ஜலச்சரமான பட்சி எனக்கு தோணலை நீங்கள் யாரா இருக்கலாம் தெரியுமா நீங்கள் அஷ்டவசுக்களுக்குள் ஒருவராக இருக்கணும் அடிச்சு தள்ளவன் பேசுவாள் ஆறாவது அவன் ஒரே நேரம் அவன் கடஞ்சு பண்ணினா அவனை நாளைக்கு பார்க்கணும்னு தோணுவான் அந்த சாந்தி தான் வரணும் கத்து பண்ணத்தான் பண்ணுவான் கொடுத்துக்கிட்டான் வரணும் ஜீவனுடைய சுபாவம் வந்து விவேக்கிகளுக்கும் என்ன வித்தியாசம் ஜலச்சரமான பட்சி இல்லை சாமானியமான தேவன் இல்ல பரமீஸ்வரனும் ஏகாதசுல ஒருவராயிருக்கணும் நீங்கள் ஏகாத அஷ்டவசுக்குள்ள ஒருவராக இருக்கணும் அல்லது துவாதசாதித்யா ஒருவராயிருக்கணும் அல்லது சப்த மருத்துவக்குள்ள ஒருவராக இருக்கணும் நீங்கள் தேவனாகத்தான் இருக்கணும் உடனே உடனே ஒரு பெரிய பருவம் மாதிரி மாதிரி மரத்துல நின்று உருவத்தோட சண்கள் சாப்பு வர திருத்தோட பண்ண ஆபத்திலும் அந்த ஏரிய பொண்ணவனுக்கு நாட்டுக்கு தீர்த்தம் கேட்டா கொடுக்கணும் நம்ம கொடுத்தவன் கேட்டா கொடுக்கணும் போறவோ உடனே கல்விக்கெல்லாம் சொல்றேன் ஆனா உங்ககிட்ட பிரிவாளுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன் கூட எனக்கு வெர்க்கமா இருக்கு அது இல்ல சொல்லுது ஆனாலும் நீங்க கடுமையான தண்டனை சொல்வதால நான் பயன்பென் உதயமாக அத்தமனமாகும்படி யாரு பண்றால் சூரியன் எந்த அவலம்பத்தில் எந்த பிரிப்பில் இருக்கிறார் என்று ஒரு கல்வி அதுக்கு சொன்னால் சூழமான அர்த்தம் சூட்சமான அர்த்தம் பல ஸ்லோகம் இருக்கு எச்ச பிரச்சனத்தில மேல இருந்த வாரியா ஒரு ரத்தம் போகணும் ஒரு ரத்தம் ஒண்ணு கூட ஒரு முத முதல்ல ராமனும் லக்ஷனும் கண்ணு கண்ணீரமான அள்ளபொழுது ஆறு நீங்கள் கட்டாரு தசரத புத்தன் சீத்தராணாவும் கூட்டா எங்க அண்ணா ராமன் நானும் எங்க அண்ணாவும் சுப்ரீவன் பண்ண வந்திருக்கோம் நானும் எங்க அண்ணாவும் பண்ண வந்திருக்கோம் நாளாம் எங்கோகூத் சுகீவம் நாசமிச்சி எங்கண்ணா வாரிவாரி ஆழிகளுக்கு தானம் மண்ணி மகங்களுக்கெல்லாம் தானம் மண்ணின புண்ணியாத்மா குறத்துக்கெல்லாம் முந்தி நாசமா இருந்தாள் முந்தியா முந்தினா போன அவசாரத்துலையா வைகுண்டத்தனையா அல்லது நேத்திக்கா போன வருஷமா புரியாம பேசுறார் லக்ஷ்மணன் உலகத்தெல்லாம் பிரபு இப்ப சுகிரீவனா வந்து அண்டிருக்கூதி எழுதே சுவாமி அழுதுதா சோகாபிபூராமே சோகா்த்தே ஆஹா என் குழந்த லட்சணன் எனக்கா அண்ணா வந்து ஒரு குரங்க நமஸ்காரம் பண்ண முடியாது அழுத்தேன்னு அழுதாராம் லட்சம் எனக்காக குழந்தை அழு முடியாதுன்னு சுவாமி இப்படி கண்ணு கண்ணீருமா அழுதாள் ஆனா சுக்ரீவன் வந்து நாகனா அடைஞ்சிருக்காள் என் பிரபு ராமன் இன்னும் அர்த்தம் வந்தாள் அதுக்குள்ள இன்னொரு அர்த்தம் சூக்ஷமா துச்சிக்கிட்டு நிற்கிறது சுக்ரீவன் வந்து நாகனா எஜமானனா அடைஞ்சிருக்காள்னு அர்த்தம் மேலழந்த வாரியா கிடைக்கிறது சூழமா சூக்ஷ்மா பார்த்தா சுக்ரீவன் அநாசனா கதைக்கனா அவனை நாசனா பண்ண வந்திருக்காள் என் பிரபு ராமன் அர்த்தம் உள்ள சொல்லிட்டு இருக்கான் ஏன் இச்சி சுனாபண்ணம் லட்சபுரத்திலையும் ரெண்டு அர்த்தம் பல ஸ்லோகங்களுக்கு இது ஸ்தூலமான அர்த்தம போய் சொன்னது சூரியனை வேதம் உதயமாகும்படி பண்றது என்று சொன்னது ஆதித்யா சூரியனுக்கும் பேரு ஜீவாத்மாவுக்கும் பேரு ஆதத்தே சோத்ராதிபி இந்தியாதி ஆதித்யா கண்காது மூக்கு வாக்கினால விஷயங்களை எவன் கிரகிக்கிறானோ உள்ளே இருந்து எல்லாத்துக்கும் உள்ள பண்றது ஆத்மா அவனாக்கும் கிரகிக்கிறான் இல்லாமனா கண் கருப்பா சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்க வாயிட்டு கருப்புங்கிறது வாழ்க்கை தெரியுமா கல்யாணம் பண்ணிக்க போது வாயா கண்ணா இந்த கண்ணுக்கு தானே கருப்புங்கிறது தெரியும் நான் பண்ணிக்க மாட்டேன் அந்த பெண் கருப்பா இருக்குன்னு வாய் சொல்வது இத்தனையும் பேசுறவன் உள்ள இருந்து பேசுறவன் மொத்தம் ஆத்மா அவன் உள்ள இருந்துட்டு இருக்க அவன் தான் வந்து அவளை அப்படி அப்படி ரூபத்தை பார்த்துட்டு உடனே ஜட்ஜ்மெண்ட் வந்துடுவான் அவன் காது பத்து வக்கீல் இருக்கா ஒரு ஜட்ஜி ஒரு ஒரு வக்கீலுக்கும் அது மாதிரி பல இந்திரியங்களுக்கு உள்ள இருக்கிற ஜெட்டி ஒருத்தர் உதயமாகும்படி பண்றது என்று ஒரு அர்த்தம் இந்த ஆத்மாவை சரீராதிகளிலேயும் பிரிச்சு கொடுப்பது யாரு வேதம் வேதம் சொல்லாத போனா ஆத்மா அர்த்தம் நமக்கு தெரியாது நான் வேதவின் மனு சேதம் அப்படி ஆத்மாவை திரிச்சு அறிவதற்கு உதவியா இருப்பது ஆறு நாள் மாதிகள் கண்காது மூக்கு அடக்குவது மனதை அடக்குவது என்று சந்தோஷம் ஆர்ஜவம் இதெல்லாம் ஆத்மஸ்வரூபத்தை காணிச்சு கொடுக்குமா ரொம்ப கோபதாபத்தை அடையிறவனுக்கு உள்ள இருக்கிற ஆத்மா தெரியாது அவன் தெரியாது என்ன இன்னைக்கு என்ன கடமைன்னு காட்டா கோபிஷ்டனுக்கு தெரியுமோ பிரிட்டு என்ன கிழமை கோபத்தில் எது உணவு இருந்தா தான் சத்தியமான ஆத்மஸ்வரூபம் தெரியணும் தான் உதவியா ஆத்மாவை அறிவதற்கு அவனுடைய ஆத்மா அவனுடைய வாஸ்தவமான ஸ்வரூபத்தை காட்டி கொடுப்பது எது ஆத்மாவது தெரிஞ்சு தங்க கட்டி கோலாறுல இருக்குன்னு தெரியுது அப்புறம் அதை அழுக்கெல்லாம் பிரிச்சு விடுறதுக்கு திராவிடம் திராவிட்டு அப்புறம் பிரிச்சு எடுக்கிறான் எடுக்க முடியுது சொல்லணும் அவன் மரணம் இல்லாதவன் கலத்தனம் இல்லாதவன் பசிதாக என்பதை காண்பிச்சு கொடுப்பது எதுனால் பகவத் ஆராதம் ஈஸ்வரன் ஆராதிப்பதும் சத்கர்மாவும் அவன் என்பது புலப்பெருமான ஆத்மா யாரோட சிறந்து இவன் உறவாடி எங்க போய் பதிஞ்சிருக்கான் சத்தியமான பரம் பிரம்மத்தனத்தில் போய் பதுகிறானா சத்தியே முன் காலத்திலையும் பாதிக்கப்படாத ஒரு வஸ்துக்கே பரம் பிரம்மம் அவனப்பூச்சி வர்றாங்க என்று இப்படி இரண்டாவது அர்த்தம் சூக்கமான அர்த்தம் இது நேற்றையம் சொல்லப்பட்ட உபதேசம்வினஸ்வின் கேன ியனாக ஆவுது எப்படி வேதம் அறிந்தவனாக ஆவுது எப்படி என்று ஒரு கேள்வி பரமபத்தை எதனால அடைய முடியும் என்று இரண்டாவது கேள்வி எதனால ஒருவன் உதவி உள்ளவனாக ஆவார் என்று மூன்றாவது கேள்வி நாலாவது கேள்வி எதனால் நல்ல புத்தி உள்ளவனாக ஆவார் என்று நாலாவது கேள்வி கேள்வ சில பேருக்கு புரியாம கூட இருக்கலாம் காதல ஒரு புண்ணியம் உண்டு என்ன புரியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் கொஞ்சம் புத்தி அந்த விட்டாலும் புரியாது இல்ல ஒரு காலம் எனக்கு சொல்ல தெரியாதுனாலேயும் புரியாம போனாலும் போகலாம் எந்த புரியும் கிடைச்சி போயிடும் அடையும் நாசத்தை அடைஞ்சாக்க நம்ம நாசம் இவனை தூக்கத்தில் அமைக்கப்படுவோம் அமைக்கப்படுமா நாலு கேள்வி கேட்டால் அதுக்கு தர்மபுத்த வேதத்தை கட்டால் அவனை கற்பவனை சூற்றியன் என்று சொல்வது வணக்கம் அது போடாதுங்கிற சூக் அர்த்தம் என்ன வேதார்த்தத்தை உணர்ந்தால்தான் அவன் அத்தவமான சூற்றியன வேதத்தின் பொருளை தெரிந்து கொள்ளும் சுரேணோத்யோ பதிசாந்தே மகதீஸ் மகன் கடத்த போய் கேட்கணும் அடைவதற்கு எது உதவியு கேட்டாள் பத்தி மறுபடியும் போய் சிந்திக்கணும் என்ன சொன்னாள் எப்படி சொன்னாலும் எத்தனை கேள்விக்கு இன்னைக்கு பதில் எத்தனை கழிவு பிரச்சனை எப்படி பதில் சொன்னால் உதவியாக பேர் உயிருடன் டைவிடாது சொன்ன தத்துவத்தை அப்படியே யோஜனை பண்றது இருக்கே அதுதான் நமக்கு பெரிய உதவியார் இடவிடாது ஒருத்தனம் அதுக்கு நித்தியாசனம் என்று பெயரு சிரவணம் மனநம் நித்தியாசனம் என்று மூன்றாவது இப்படி படி ஏழு படி இருக்கு பிரம்மத்தை போய் அடையிற வரையணும் இந்த அஞ்சாவது படிக்கு மேல ஒரு பெரிய ஆபத்தான இடம்னார் யோக சூத்திரத்துல பதஞ்சலி என்ன அது மதுமத்தின் பெயர் அந்த பூமி அந்த பூமிக்கு மதுமதி என்று பெயரு அஞ்சுக்கும் ஆறுக்கும் மத்தியில் உள்ள ஒரு ஒரு ஒரு அது திருப்பதியில வரும்போது சொல்றாள் இடம் அது மாதிரி இந்த மசுமதியு ஒரு பூமி அஞ்சாவது பூமிக்கு அப்புறம் அதுல என்ன பண்ணும்ன அங்கிருந்து இந்திரன் நேரம் வருவான் சங்கஸ்மயணம் புனரனிஷ்டிர இந்திர பட்டம் தரேன்னு வந்து சொல்லுவான் இந்திரன் பிரம்மா வந்து சொல்லுவான் நீ தியானம் பண்ணாதா நேரம் வந்து அப்போ அதுல போய் சங்கத்தை பத்துல அடைஞ்சு விடாது இந்த வைகுண்டியோ இந்தியோ சுமயம் ஒரு அகங்காரத்தை அடையபடாதான் புனரணி பிரசங்கி நம்மளுக்கு தெரிஞ்சு வந்து கீழ் விடுவோம் ஒரு நாளை இந்த பதவியை விட்டு ஊரை விட்டு பிரம்மலோகம் என்ன சிந்து வந்தது செய்ய நடத்தலை என்னமா அடியோட அழிக்கிறது கவலை வந்து மறுபடியும் நீங்க புண்ணியம் பண்ணினா போல யாராவது இருக்காங்க ஏற்றிட்டு நம்ம புண்ணியம் போயிட்டு அகங்காரத்தை அடைஞ்சதுனாலே தல்றவனை பார்த்து கெஞ்சினார் ஒரு பயன் நேர் தேங்காய் அப்படின்னு போடுறா போல கல்லுவான் சொத்து கேள்வி அவனை கெஞ்சினான் என்ன கெஞ்சினான் அப்பா நான் அண்ணா வாழ்ந்தவன் பெண்மலோகத்திலேயும் சொந்தத்திலையும் என்ன தள்ளு மடம் இங்கேயாவது ருத்ர பூமியில தள்ளிவிடாதே சத்து சுபேகம் சத்துசு பதேகம் சத் சுபதே சாது கொள் இடத்துல தள்ளு சாது கொள் இடத்துல தள்ளு மூன்று தலைவர் அவன் தவிர நெல்ல வாழ் தர்மத்தை பத்தி விசாரிச்சு இடத்துல புண்ணம் தள்ளிவிட்டான் அவ அங்க யாரோ அறிய சொந்த விளையாடின்னு கீழே பாண்டிருந்த ஒரு ஸ்திரீயும் நாலு புகான்களுமா எங்க புண்ணியத்துல கொஞ்சம் தரம் நீ புண்ணியலோகம் போகணும் சொல்லிவிட்டால் யாரும் தெரியாமலே சொன்ன உடனே அங்கிருந்து ஒரு விமானம் வந்து அவன் ஐட்சியம் வியாபாரி புண்ணத்தை கொடுத்தவள் கிட்ட போய் பாப்பாங்க கீழே இறங்கி பாக்குறான் கரையில அவன் பொண்ணும் அவனுடைய பேரன்களும் உடனே என் பொண்ணா நீ என் பேர உடனே ஆஹார யாருக்கும் உதவி பண்ணாப்போன்னு நினைச்சோம் உதவி எங்க தாத்தாக்கும் அப்பாவுக்கும் பாருங்க போடுவனும் அது மாதிரி சச்சுபதையும் சட்சுபதையும் சட்சுபதேயம் சாவுக்குள் இருக்கிறதுல வேணும் வேணும்னு காட்டானாதி அப்படி அந்த அகங்காரம் தடைஞ்சா கீழ் தாழ்ந்த அந்த சங்கம் ஸ்மயமும் உதவாதான் என்னை வந்து கூப்பிட்டான் இந்திரப்பட்டம் தரையின் பிரம்மா நான் மாட்டேன்னு சொல்லிவிட்டேன்னு நாலு பேரு சொல்லிண்டா போயிடுது தபஸ் போயிடுதுன்னு அப்படி பூமி மரணம் மூணாவது நித்யாசனம் யாரு பகவான பத்தி சிரவணம் பண்றோ அவன் தான் தபசு உள்ளவன் யாரு நாள் பிரம்மத்தை போய் அடைஞ்சவன் ஆறு போய் அடையம் பண்ணவன் ஆறு அடைவதற்கு உதவியாக பரமாத்மா உதவியாக ஆவான் இரண்டாவது கடவுடாது பகவான பத்தி யார் நினைக்கிறானோ அவனுக்கு தான் பகவான் உதவியாகவே இருப்பாளாம் பகதீ பகவான நம்மோட கூட இருப்பவனாகவே பகவானாகவே ஆவதி இதனால எப்போது நம்மோட கூடவேடா புத்திமானா ஆயிடுவோம் ஆத்மஜானே பூஜிக்காம உபனத்து நல்ல ஐஸ்வர்யம் வேண்டும் எண்ண நிலை ஜிகளை போது உண்டு அவன் தாரித்திரம் போதும் அது சொன்னால் மோட்ச பயந்தம் கொடுக்கும் ஞானிகள் உபாசிச்சா புத்திமானும் விர்தசேவையா அப்படிப்பட்ட புத்தி வரணும்னா தெரிவால போய் மகான்களை போய் அண்டினா தான் கிடைக்கும் என்று சொன்னாலா புத்திமான் பிர எத்தனையோ பிராமண இருக்காள் உலகத்தில் அல்ல தெய்வ பிராமணி தெய்வாம்சம் புரிந்தன பிராமணன் ஆறு என்று ஒரு கழிவு எச்சம் கேட்கிறாள் உத்தம சத் பிராமணன் ஆறு சாத்விகனான பிராமணன் எந்த பிராமணனை சொல்லலாம் உத்தமரான ஜான மத்தன்மை என்ன இருக்கு பிராமணன் அசத்து என்று சொல்ல கூடிய பிராமணன் ஆறு என்று எச்சல் நாலு கேள்வாள் தேவத்வம் பிராமணத்துல தெய்வாம்சம் புரிஞ்சது தெய்வாம்சம் என்ன தெரியுமா வேதம் வேதம் யாரிடத்தில் இருக்கோ அவரு தெய்வாம் புரிஞ்சிட பிராமணன் என்று தர்மபுத்திராம இருக்கும் சில வருடத்துல பொறுத்தா இருக்க சொல்லு அவரு நல்ல காரியம் பண்ண மாட்டார் அப்படி இருந்தா போறாது அவர் அப்படி பிராணவியோ காலத்துல என்ன பண்ணும்னார் வேதம் ஆச்சாரஹீனம் கூட்டுல இருக்காது ர ஆகாரத்துக்காக வேறுபாட்டும் ரொம்ப வேதாத்தியம் பண்ணி ஆச்சாரம் இல்லாமல் பிராமணன் இருந்தானே பிராணவியோக காலத்துல உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு போதுமா ஆச்சாரஹீனம் நகுணந்தி வேதா அவன் வேதத்தால தனக்கும் ஒரு ஸ்ரேயிருக்குற மரணம் பிராமணர் தீனம் பண்ணாமல் இல்லையா பண்றவாழ் இருக்கா பையன வாழ்ல ரொம்ப பேரு பொறுத்தியா இருக்கா அத்தியனம் நினைச்சிட்டு இருக்காரு அப்படி நினைக்க கூடாது ஆனா இது நமக்கும் பலம் உண்டு முக்கியம் ஒரு பிரச்சினம் ஒரு வந்தியாதி ஒரு அனுவாதம் ஆகுது ஒரு உட்காவது பிரம்மின்ற பிரச்சனை சொல்லணும் அதுதான் என்பது எதுச்சோயூ அப்படி அப்பயூபுஷி ஹிருத்தூல மாவட்டர்மாசோமோடா புராம் மகாபாரதம் இருக்கேன் நித்யம் பத்து அஞ்சு படிக்கணும் இது ஒரு பெரிய யஜ் இது பரமாத்மா ஆராசிக்க ஒரு பெரிய யஜ் ஆனால் எவனா இத்தனைகள் தெரியாமலாக்கா எவனா இத்தனை பெரிய புத்தகத்தை போய் புத்தி போன நான் சொல்ல வேண்டிய அவசியம் நீங்கள வேண்டிய அவசியம் நம்ம வித்துக்கள்லாம் ஆராயம் அப்படின்லாம் போயிட்டு அப்படி வேதத்தை பிரம்ம பிரம்ம தர்ப்பணம் பண்றா பாருங்க அப்போ ஒரு வஞ்சாரி பிரம்மண சஹசிர வாக்குடங்கதும் பிரயோஜனமும் அடையலாம் தெய்வாம் வேதத்தே பகவத் ஆராதனத்துக்கு உபயோகப்படுத்தணுமா அதுதான் பேரு அப்படி பண்ணினாத்தான் நீமத்தடையவன் போய் சொல்லிவிடுது உருளுக்காவது சொல்லும்போது நாலு வாக்கியமாவது எதிர்வேதியா இருந்தா சாம வேதியா இருந்தா சாமா சொல்லு இல்லையே அப்படி நீ சொல்ல என்ன தியனம் பண்ணி பிரம்மியமர்ஷம் சொல்லாதவன் அடுத்த ஜென்மாவில ஓமையா போறதா ி சிரி சாச்சி அதினோச்சும் நி பிர சுகமி ஹைந்து பைந்து ஆயுதம் காஜியமிஜம் விளையாத் முன் வாழ் பிர அவ வந்து தன்னை ஆத்மாவை ரிச்சுக்கிறதுக்கு நம்ம காப்பாற்ற வேதாத்தியம் பண்ணுவாண்டா அந்த அண்ணன் போகக்கூடாது வேதாத்தியம் பண்ணினாலும் ஐஸ்வர் தேவதாஸ்தானம் ஒன்றாலும் முடியல அவன் பண்ற பாவத்தை போக்குறதுக்காக இவரிடத்துல தமசு ஆண்டாவும் இவருடைய உபாசனம் ஒரு பிரம்மேஜ் ஒரு சம்ஹிதா பாராயணம் ால பாக்கு பாதகே இவரை கூப்பிடான காணிக்கு வர வச்சுருக்க ஒரு மருந்து வியாபாரி அவர் சோக புடிச்சு உட்காந்துருக்கா கடையில வரவன்ல பத்து ரூபா பணத்தை கொடுத்து வாங்கி சாப்பிடறதான் குண்டா ஆகிட்டான் சோபையாக்க உட்காண்டா நம்ம காணிக்கு சாப்பிடல பத்து ரூபாங்கிற அவனுக்கு பிரயோஜனும் வாங்கி சாப்பிடுற அது மாதிரி அவர்கிட்ட இருக்கிற நம்ம காப்பாத்தி அவரை ரஷிச்சுக்காம போட்டாங்கன்னா அந்த மருந்து வியாபாரி டானி சாப்பிடாம இருந்துன பிராமணன் அருளினால் பிரகாரமாக ஏதாவது சொல்லணுமா நித்தியம் அதுதான் வந்து பிராமணன் மனுஷிய தன்ம புரிந்தனவன் ஆறு நாள் ஷாவுக்கு யாரு பயப்படுறானோ சரீரத்தை மாறி யார் நினைச்சிக்கின்ற அதை காப்பாத்திக்கிட்டு இருக்கானோ அவன் தான் மனுஷ மரணம் மனுசோ ானே அவிராமணன் இருந்தாள் அவன் பரத்தியாரே நிந்திச்சிருந்த அதே காரியமா இருப்பான் அவன் தான் அசத்தார பிராமணன் தான் பிராமணன் பிராமணன் தான் நொண்டி மாடு வண்டி மாடு குஷ்டமாடு குஷ்டமாடு சாதுவான குதிரை சாது குதிரை குதிரை அது மாதிரி இவன் பிராமணியம் கூடாது குதிரைக்கு குதிரை தன்மை கூடாது குதிரை குதிரை தான் குதிரை வாயில அறிய வச்சா கடிக்கும் சொல்லிருக்கு பசுமாடு வாயில வச்சா கிடைக்காதுன்னு சொல்லி இருக்கு ஒரு பசுமாடு கடிக்கிறது போக்குரி மாடு அசபிராமே அசத்தான பிராமணன் சொல்லி சொன்னாள் சாம பாதி யத்துல முக்கியமான ரொம்ப பிரதானம் யாரு அப்படி அவளை கானம் பண்றதுக்காக அப்படி எல்லாம் உச்சரிக்க சொல்லி இருக்கு யஜ்ஜத்துல முக்கியமான சா இது என்ன ஒரு கல்விக்கு ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய ஞத்தை போய் யரிக்கிறது யஜத்தை பூர்ணமாக பண்றது என்று ஒரு கேள்வை ஆம் யஜ்ஜோ நாதிவர்த்த தேஜமானது தாண்டி போகாமல் எதுல போய் யஜ் முடிவடைகிறது என்று ஒரு கேள்வை இப்படி நாலு கேள்வ எப்படி யஜ்ல சாமவேதம் சிறந்ததோ அது மாதிரி ஆத்மஜான முக்கியம் பிராணமா அவ காத்து அடக்கணும் பிராணாயாமம் தான் முக்கிய சாதனமா எப்படி யஜ்னத்தில முக்கியமான சாதனம் சாமவேதமோ அது மாதிரி இந்த ஆத்மயத்துல ஆத்ம தஞானத்திலே மிகச்சிறந்த சாதனம் பிராணந்தாள் பிராணம்னா என்னன்னா பிராண வினோதா காத்தடக்கணும் காத்து அடைக்கினாத்தான் இந்த மனசு என்னமா இருக்கு காஷான் பூ மாதிரி இருக்கு நானல் பூ மாதிரி இருக்கு நானல் பூ காத்து இல்லாத போதும் ஆடும் காத்தடிச்சது வேற அப்படியே முறிஞ்சு கிழவுண்டு அப்படி மனசு காத்து இல்லாத போனாலும் பிராணவாயு சஞ்சரிக்காக போனாலும் மனசு அப்படியே ஆடும் அது வேற ஒளியிலும் வெளியிலையும் போயிட்டேன் வேற மனசு ரொம்ப ஆட்டம் ஆடி முறிஞ்சு போயிடும் அதுக்காகத்தான் யோகிகள் எல்லாம் பிராணாயம் பண்ணி பண்ணி பண்ணி காத்து அடைக்கிட்டா மனசு அடங்கி நிற்கும் மனசு அடங்கின பழக்கீங்க காத்த தோழ்ச்சினதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல வைக்க பழக்கீங்க அதுக்குதான் தாரணை என்று போயிரு அந்த தாரணை ஒரு இடத்துல கொண்டு போய் மனசை வைப்பதற்கு தாரணை என்று போயிரு அப்படி வச்ச மனசுல பகவான கொண்டு போய் வைப்பதற்கு தான் தியானம் என்று அப்படி பகவானை கொண்டு போய் வச்சு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிற போது நான் உள்ள பார்க்கிறேன் கூட மறக்கும் நிலைக்கு சமாதி அந்த போயிருக்காள் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கே அது ஆத்மயத்தில் ஆத்ம ஜானத்துல முக்கியமான சாமவேதம் போல் முக்கியமா இருப்பது எதுனாள் பிராணாயாமம் நாள் சாம மனோ யஜ்யம் யஜத்திலே ரொம்பவும்ித்திலே மிகச் சிறந்த தெரியுமா மனசுனால் மனசடக்கணும் மனசடக்கினாத்தான் காத்தடைக்கினாத்தான் மனசடக்க முடியும் மனசு அடக்கினாத்தான் மனசுதான் பகவான் வந்து உட்கார்றதுக்குள்ள பீடம் அது அது உண்டு அவன் உட்காந்துக்கணும் மனசுதான் போல் உதவியாக்கம் நாள் நமக்கு காண்பிச்சு கொடுப்பது எது எந்த இருக்குனாள் மகா வாக்கியம் மகா வாக்கியம் ஒரு ஞானி வந்து சொல்வாரே எங்கேயோ இருக்காங்க தவறையோ ஒன்னு உள்ளே இருக்காண்டா நீதாண்டாவது சொல்லுவாள் கண்டகத கனகாபரண துமசின் ஆச்சாரியால் தங்கமணி போட்டு அர்த்தம் பல்லாங்குளத்துல ஸ்தானம் என்ன ட்ரெயினுக்கு போறான் பஸ்ல போய் போகணும் ஓடி வரான் நாய்கி ஆச்சு வர போது மணியை கழிச்சு குளத்தங்கரை திரும்பி ஓடினா கடவுரத்து வந்து என்ன ஓடின திரும்ப ஓடிவதே என்னன்னு கேட்டாங்க பார்த்தவர் ஏதோ கழுத்துல போட்டு தங்க மணியை குளத்தங்கரை அடிச்சு விட்டேன் கழுத்துல இருக்கேன் ஓஹோ கழுத்துல இருக்காட்டு திரும்பி போறா கழுத்துல இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம குளத்துக்கு ஓடினவனே கண்டகத்தை கணக்காக வர தோமசி கழுத்துல மா சொன்னுறா அப்படி வந்து சொல்ல வேண்டியிருக்கு பத்து பேராட்டு காட்டுல போன சேர்ந்த அப்படி போயிட்டு போன போன இங்கேயிருந்து போன பொழுது காட்டுல மழை உந்துட்டும் அங்கேயும் இங்கேயும் ஓடின அப்புறம் உடனே எந்தமா வந்தார் நான் பத்து பேர் உந்துட்டோமான்னு கணக்கு பண்ணிட்டா ஏன்னா அங்கேயும் இங்கயும் ஓடினமே மழையா பயந்து எல்லாரும் சேர்ந்து கணக்கு பண்றாங்க எல்லாரும் என்ன பண்றான் ஒன்பதுங்கிறான் இன்னொன்னு காண்பேன்னு அழறான் உடனே ஒரு நான் தகுந்தி எண்ணிபேனும் நீ என்னங்கற அவன் உடனே அவர் உடனே மூணு நாலு அஞ்சுன்னு தன்னை விட்டுட்டு வந்து எல்லாரும் தன்னை மறந்துட்டு அழுதுட்டே இருக்க பத்து பேரும் பத்து பேர் பத்து பேரும் அழுறான் தன்னை விட்டுட்டு வண்டான் எல்லாரும் தன்னை மறந்துட்டான் தன்னை மறந்தவன்லாம் அழிவன் அவன் தன்னை மறக்கிறவன் பகவான மறக்கிறவன் ஆத்மாவை மறக்கிறவன் நான் ஆறுதும் தெரிஞ்சேனும் அதுக்குதான் சமாதி யோக சாதனை இல்ல தன்னை அறிவாயிருந்தால் தன்னை அறிவதற்காகத்தான் அதெல்லாம் ஆத்ம சுரூபத்தை அறிவதற்காகத்தான் அப்படி இந்த தமசிங்கிற மகாவாக்கியம் இருக்கே இவருக்குத்தான் வந்து ஆத்ம ஜானத்தை நமக்கு கொண்டு போட்டுதான் அர்த்தமான சுரூபத்தை கொண்டு பண்றதா இந்த அந்த வாக்கியத்தை தாண்டி ஆத்மயம் இல்லைன்னு கிடையாது மகான் உபதேசம் பண்ணிவிட்டா அதோட சரி அறிஞ்சு விடும் அவனுக்கு ஆத்மஜானம் அப்புறம் இன்னும் தனத்தை போக வேண்டிய அவசியம் அல்ல அவனுக்கு அது அவன் ஞாயி ஆயிட்டான் ிாவே பிஷமா உயிரிழவானே வயல்ல அவனுக்கு எது சிறந்த உதவி என்று ஒரு கேள்வி என்றும் பண்றவன் இருக்கானே அவனுக்கு எது சிறந்த சாதனம் என்று ஒரு கேள்வை பிரதிஷ்டமான உலகில் பெருமையாக இருக்கணும் நினைச்சவனுக்கு எது பெருமையைக் கொடுக்கும் என்று ஒரு கேள்வை இருக்கணும் என்று நினைத்தவனுக்கு எது பெரும் உதவி என்று இந்த நாலு கேள்வி கேள்விக்கு தர்மபுத்திரம் சொல்ற பயிரவனுக்கு எது சிறந்த சாதம் நாள் வருஷ மாதம் மழைதான் சிறந்த உதவியா பயிரிடவனுக்கு மழை இல்லையா பயிர் போடும் வனுக்கு அறுப்படுவோம் நெல்ல வித்துக்கணும் முட்டாளா இருக்க வெட்டிக்காரனா இருக்க நெல்ல காய வச்சு வரைய கட்டி வச்சுக்கணுமா நிறைய தானியத்தை வியாபாரம் பண்ணி அது தான் வித்தி அடையணும்னு தன் நினைச்சானையா தேடி வைக்கணுமாம் அதுதான் சிறந்த சாதனமா அதனால்தான் பழைய நினைச்சி பாரதத்திலே யாருந்தால் அக்ரேவாபி சாந்திரவாதி காயம் பிராதா கேத்ரதி பிரளயில் நனஷ்யும் முதல்ல வரவிடணும் சாந்திரவாதி எல்லாரும் இடத்துல வர விடணுமா இவன் தனியார் இடத்துல வரவிட்டான் தான் பத்து மாடம் வேண்டிவிடும் ஆற்றுல நிறைய மாடுகள் இருக்கணுமா இருந்தால்தான் அந்த சாணி கொண்டு போய் தோணும் இப்ப வயலுக்கு எல்லாம் ஆபத்து என்ன தெரியுமோ இருபது ஜலை செய்யற இடத்துல ஒரு மிஷின் வந்து பாட்டு வச்சுக்கல பாட்டு சாணி வயலு அப்படி வந்து காயில்லா இருக்கு சங்கரகி முதல்ல எடுத்து காலையில சாயம் பிராதகா கிடைத்திருக்கி காலையிலும் சாயத்திலையும் ஒரு ரூபாய் அப்படியே வயலை போய் சித்திட்டு இப்படி பண்றவனுக்கு பிரலைய காலத்துல கூட நாசம் எத்தனை போதா அப்படி பிச்சுக்கிட்டோம் உள்ள மரட்டும் இவன் வந்து என்னைக்கு சௌக்சமா இருப்பான் காலத்துக்கு நாக மறைவரா அப்படி நிறைவேறவிப்போனுக்கு இது பரமசாகனம் எடுத்துக்காய வச்சு எடுத்து